யிலைர்திழலோகாச்சாரிய வைபவமும் அவருடைய நூறுல அறிமுகமாகவும் அரியருடைய உண்ணப்பம் அமைய வேண்டும் என்பது பெரியவருடைய நேவ லோகாச்சாரியருடைய தனியனே ஆச்சரியமான தனியனாக அமைந்திருக்கிறது லோகாச்சாரியாய உறவே கிருஷ்ணபாத சூனவே சந்தட்ட ஜீவ ஜீவாத்தான் எப்படிப்பட்டவர்கள்னா சம்சாரம் என்னும்படியான பாம்பினாலே தீண்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சம்சாரம் என்னும்படியான பாம்பினுடைய விஷயமானது நம்முடைய சரீரத்துல ஏறியிருக்கும்படியான விஷயம் அப்படிப்பட்ட நிலையிலே இதற்கு மருந்து எதுன்னா சுவாமி பலலோகாச்சாரியருடைய ஸ்ரீசூர்த்திகள் தான் மருந்தாக அமைந்திருக்கின்றன ஏனென்றால் சாம்சாரிகமான விஷயங்களிலே பரிபூர்ண வைராக்கியத்தை உண்டு பண்ணும்படியானதான விலக்கணமான ஸ்ரீசூர்த்திகளை அனுபவ சுவாமி விடலோகாச்சாரியர் அப்படிப்பட்டவருடைய வைபவமானது அப்பிரதிமமான வைபவம் என்று காட்டப்படும் சுவாமிக்கு முன்பிருந்து எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தார்களோ அத்தனை ஒரு தட்டு சுவாமி பிடலோகாச்சாரியர் மற்றொரு தட்டு என்னும்படியான பெரியவராக பிளலோகாச்சாரியர் இருந்தோடி இருந்தால் வடக்கு திருவேதிப்பிள்ளையினுடைய திருக்குமாரனாக இவர் அமைந்திருக்கும்படியான சில ஆச்சாரியர்களை பற்றி வர்ணிக்கிற போது அவர்களுக்கும் அவருடைய தேவிகளுக்கும் லௌகிக சம்பந்தம் இல்லை என்று உங்களுக்கு காட்டியோடு இருக்கிறார்கள் அந்த கிரமத்தில் வடக்கு திருவேதிப்பிள்ளையாருக்கும் அவருடைய தேவிகளான ஸ்ரீரங்க நாச்சியாக திருநாம் அவருக்கு லௌகிக சம்பந்தம் பார்க்கிற பொழுது ஆச்சாரிய சிரேஷ்டராய் அமைந்திருந்தவர் உலகுக்கோர ஆச்சாரியராய் எழுந்திரொழுந்தவர் சுவாமி நம்பிள்ளை அந்த நம்பிள்ளையினுடைய ஒரு விசேஷத்தாலே திருவுதாரம் பண்ணியிருக்கக்கூடியவர் தான் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் என்று காட்டப்படுகிறது இது இவருடைய வைபவத்திலே காட்டியிருக்கிறார் பிள்ளலோகஞ்சியனுடைய அற்புதமான ஸ்ரீசூர்த்திகள் அமைந்திருக்கின்றன முக்கியமான அம்சம் எடுக்கையாக தெரிவிப்பது உண்டு பிள்ளலோகாச்சாரியர் திரு உதாரத்துக்கு காரணபூத சுவாமி நம்பிள்ளை அவர்தான் அனுகிரகித் தருளினார் அவருடைய அனுகிரக கிருபா விசேஷத்தாலே பிளலோகாச்சாரியனுடைய அவதாரம் ஏற்பட்டது காட்டப்படும் அவருடைய திருத்தம்பியார் பெருமாளின் ஆயனார் அவர் ஆளு அனுகிரகத்தாலே திருவதாரம் எனினார் பெரிய பெருமாளின் நம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஆக பெருமாவுடைய அனுகிரகத்தாலே ஒரு குழந்தையுடைய திருவதாரம் முதல் குழந்தையினுடைய திருவதாரம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே இது என்னமா தெரியறதுன்னு கேட்டா ரெண்டு பேருடைய ஸ்ரீசூக்திகளையும் பாருங்கோ தெரியும் ஆச்சாரியாருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் தெளிவா இருக்கும் இவெருமானுடைய ஸ்ரீசூக்திகள் கொஞ்சம் கடினமாக அமைந்திருக்க கூடியது என்னமா தெரிகிறதுனா ஸ்ரீவந்தபோஷனும் முதலான கிரந்தங்களுடைய ஸ்ரீசூக்திகளை பார்த்தா அப்படி புரிகிற அமைந்திருக்கிறது புரிகிற அமைந்திருக்குமே ஒழிய புரியும்னு நிச்சயமா சொல்ல முடியாது வியாக்கியான சாப்பேட்சமாய் அமைந்திருக்கும்படியான அக்ஷரங்கள் தான் ஒரு அச்சரமும் பிள்ளலோகாச்சாரியருடைய ரகசிய கிரந்தங்களிலே அமைந்திருக்க கூடியவை அப்படி பார்க்கிற பொழுது நாயனாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் பிள்ளலோகாச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் இது வித்தியாசம் போல தெரியுது என்ன வித்தியாசம்னா சமாஞ்சமா பார்க்கச்சே ஸ்ரீவத்ரோஷனுட சூத்திரத்தை பார்க்கிற தெரியுது வேதார்த்தம் அறுதிடுவது ஸ்மிருதி இத்திஹாச புராணங்களாலே அப்படின்னு நாலஞ்சு வச்சனங்கள் இப்படின்னு சொல்லிட்டு வந்தா நமக்கு ஓரளவுக்கு புரியுதாம இருக்கு நடுவுல ஒரு வச்சனம் வருது அத்தாலே அது முற்பட்டது புரியுது அந்த நாளும் புரியாது ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்தோ குத்திர கிருத்தியமோ ஒண்ணு புரியல ஆஹா ஆச்சாரிய அனுகிரகத்தால வந்த வச்சனங்கள் ஆச்சரியமா புரியும் ஆனால் பகவதத்தால வந்த வச்சனங்கள் கீதைய போல புரியாததான் இருக்கும் கீதாச்சாரியனால பகவானான எம்பெருமான் அவன் சொன்ன கீத எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல அந்த மாதிரி அமைந்திருக்க கூடியது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே திருவுதாரம் அணிநவர் தான் உத்தமரான பெரியவர் அவருக்கு பிளலோகாச்சாரியர்னு திருநாமம் வந்ததற்கு என்ன காரணம்னா சுவாமி நம்பிள்ளைக்கு ஜெகதாச்சாரியர்னு திருநாமம் லோகாச்சாரியர்னு திருநாமம் துண்ணுபுகழ் கந்தாடை கோழப்பர் தமுகப்பால் என்ன உலகாரியனோ என்னும் பேர் நம்பிள்ளை கொங்கி விலகாமல் என்னும்படியான் பெரியவர் என்ன உலகாரியனோ நம்பிள்ளையினுடைய ஆத்ம குணமூர்த்தியை பார்த்து லோகாச்சாரியர் நீர் சில பேருக்கு ஆச்சாரியர் அல்ல நீர் உலகுக்கெல்லாம் ஆச்சாரியராக அமைந்திருக்க கூடியவர் என்று பெயரிட்டார் அந்த திருநாமத்தை ஆர் பின் வடக்கு திருவேதிப்பிள்ளை வடக்கு திருவேதிப்பிள்ளையான ஆச்சாரியர் அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து அந்த துணுபுகள் கந்தாடை தோழப்பல் சாதித்ததாய் அமைந்திருக்கும்படியான இந்த விலட்சணமான திருநாமம் லோகாச்சாரிய திருநாமத்தை ஆதரித்து மனுபுகழ் மைந்தற்கு சாத்துகையால் வந்து பறந்தது எங்குமிந்த திருநாமம் இங்கு மனுபுகழ் மைந்தற்கு சாத்துகையால் அந்த மைந்தரான புத்தவரான பெரியவர் பிளலோகாச்சாரியர் அவருக்கு சாத்தினார் காட்டார் அவருக்கு சாத்தினார் போது மண்ணு புகழ்த்தை அனுசரித்து பார்ப்பலோகர் அற்புதமான வியாக்கியானம் இவருக்கு இருக்கிற மண்ணு புகழாவது என்ன ரெண்டு பேருடைய அவதாரம்னு காட்டு நம்பிள்ளையுடைய அனுகிரக விசேஷத்தாலே அவதரித்திருக்கிறபடியாலேயாகவே பிரதிபத்தி பண்ணலாம் நம்பூர் வரதருடைய அவதாரம் இதோர் அர்த்தம் காட்டுகிறார் காஞ்சிவரதருடைய அவதாரம் காஞ்சி தேவப்பெருமாளுடைய அவதாரம் தான் பிள்ளலோகாச்சாரியர் என்பதை சுவாமி மடவாள மாமணிகள் ஸ்ரீவஜனபோஷ வியாக்கியானத்தினுடைய அவதாரிக்கையிலே காட்டுகிறார் அந்த ஸ்ரீசூக்திகளை சேவிக்கிற போதே அவரவர்களுக்கு ஒரு ஆனந்தமாக அமைந்திருக்கும்படியான விஷயம் முன்பே பேரொருளாள பெருமாள் இந்த ஸ்ரீசுக்திகளுடைய ஆரம்பமே மனதாள ஸ்ரீசுக்திகள் முன்பே பேரொருளாள பெருமாள் முன்பே நான் அதற்கு முன்பாகவே பேரொருளாள பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் அவர் என்ன பண்ணினார் மணற்பாக்கத்திலே இருப்பார் ஒரு நம்பி மணற்பாக்கத்து நம்பி மணற்பாக்கத்து நம்பி ஒரு பெரியவர் அந்த பெரியவருடைய சொப்பனத்திலே எழுந்துருளினார் அவர் தன்னுடைய கிராமத்திலே எழுந்துருளியிருந்த போது அவருடைய சொப்னத்திலே எழுந்தரு பலபல அர்த்தங்களை எல்லாம் காட்டினார் சொப்னத்துல காஞ்சி தேவை பெறுமாய் கொஞ்ச சொன்னார் அர்த்தத்தை மீதி அர்த்தத்தை உமக்கு இரண்டாற்றுக்கு நடுவிலே சொல்லுகிறோம் மீதி இருக்கும்படியான மீதமுள்ள அர்த்தங்கள் எல்லாம் நடுவிலே போய் ஆறு உபயிரி அந்த உபய காவேரி மத்தியத்தில் உமக்கு சொல்லுகிறோம் அவன் என்ன பண்ண ஊரவிட்டு புறப்பட்டு அந்த இடத்துல ஏகாந்தமானதொருப்படுது அறியாதபடி இன்னொருத்தருக்கு மற்ற இருக்க வேண்டியமான படியாலே அவற்றை அசலறியாதபடி அனுசந்தித்துக் கொண்டு போனார் ஏகாந்தமானதும் இடத்திலே சில பெரியவர்கள் காட்டும்படியான விஷயம் கேட்டால் சிங்கர் சன்னதி காட்டழங்கிய சிங்கர் சன்னிதியில் காட்டுகிறார்கள் ஆக திருவரங்கத்திலே காட்டழங்கிய சிங்கர் சன்னிதிக்கு உள்ளாக அவர் எழுந்தொருள் இந்த அர்த்தங்களை நினைச்சு இருந்தார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் அர்த்தங்களை ரகசியமான அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துக்கு எழுந்தொருளினார் அவர் எழுந்தொழுனார் ஏகாந்தமான ஸ்தலத்தை பார்த்துக்கொண்டு அந்த இடத்துல உபதேசம் பண்றார் இவரோ உள்ளுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இவர் வெளியிலோ உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் உள்ளுக்குள்ள சொல்லின்றே அவரை தோணித்தான் இந்த அர்த்தம் தான் சொன்னார் வரதராஜன் சொன்னதாக அமைந்திருக்கும்படியான அர்த்தம் சொல்றாரே ஒருவேளை அவரோ அவர்தான் இவரோ என்ற அபிப்பிராயம் உள்ளிருந்து வெளியிலே வந்தார் அவரோ நீர் அவரோ நீர்ன்னு கேள்வி கேட்கிறார் நீர்தான் அவரோ என்று கேள்வி கேட்கும்படியான கிரமத்திலே இவர் நடந்த விற்பாந்தங்களானவை என்னன்னு கேட்கிறார் மொத்தத்தையும் சொல்றார் அதற்கு பிறகு தன்னுடைய சிஷ்யர்களுக்குள்ளே அவரையும் சேர்த்து கொண்டு அர்த்த விசேஷங்களை உபன்யசித்துக் கொண்டு போந்தார் என்பது அற்புதமான சரித்திரம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த பிள்ளலோகாச்சாரியர் காஞ்சி தேவ பெருமாவுடைய திருவுத்தார பூத்தர் என்பதை சுவாமி மனவாள மாமனிகள் கல்வெட்டாக்கி காட்டியிருக்கும்படியான அற்புதமான மற்றொரு விஷயமும் பார்க்கணும் ஒரு ஒரு திவிதேசத்தெம்பெருமான்களுக்கும் அவருக்கு திருவுதார திருநட்சத்திரம் அமைந்திருக்கு திருவரங்கத்தெம்பெருமான்னா ரேவதி கொண்டாடுகிறார்கள் திருவேங்கடமுடைய திருவோணம் கொண்டாடுகிறார்கள் காஞ்சி தேவப்பெருமானுடைய திருவுத்தார உற்சவம் என்பது அந்த திருவுதார் திருநட்சத்திரம் ஹஸ்தம் காட்டப்படுகிறது ஹஸ்ததித்தன் எம்பெருமான் விசேஷமான திருவிழா கொண்டாடுகிறார் ஹஸ்தம் புறப்பாடு என்பது தேவப்பெருமாளுக்கு விலட்சணமான புறப்பாடு தேவப்பெருமாள் திருநக்ரம் அஸ்தமா இருக்கிற பொழுது அதே தேவ பெருமாளே திருவோணத்தனும் புறப்பாடு கண்டுகிறார் திருவோணத்தொழுகிறார் இதுக்கு என்ன காரணம்னா திருவோணமும் அவருடைய திருநட்சத்திரம் இது என்னமா தெரிகிறது அவர்தான் பிளலோகாச்சாரியராக திருவோண திருநக்ரத்திலே வந்திருத்தார் ஐப்பசீல் ஓணத்திலே குரோதன சம்மச்சரம் ஒரு குரோதன சம்வத்சரத்திலே தெரிக்கிறார் சாதாரணமா முன்புள்ள ஆச்சாரியர்கள் சொல்ல துணியாத அர்த்தத்தை எல்லாம் இவர் தான் வெளிக்காட்டியிருக்கிறார் என்ன அர்த்தம்னா விஹித்த விஷய நிவத்தி தன்னே தம் இது ஆச்சரியமான அர்த்தம் சம்பிரதாயத்துக்காக அமைந்திருக்கும்படியான அர்த்தம் சாதாரணமாக சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது தர்ம ரீதியாக ஒருத்தன் விவாகம் பண்ணிக்கொள்ளுகிறார் தர்ம பிரஜார்த்தம் இமாம் கன்யாம் அவன் சங்கல்பம் பண்ணிக்கொள்கிறான் தர்மானுஷ்டானத்துக்காகவும் குழந்தைகள் பெறுவதற்காகவும் இந்த பெண் நான் அங்கீகாரம் பண்ணுகிறேன் ஆக இவன் கிரகஸ்தர்மானு என்பது விகித விஷய அனுபவமும் கூட சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கும்படியான விஷயங்களுடைய அனுபவத்தை கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு தன்னுடைய இல்லத்தை பெருக்கிக் கொள்ளுதல் இதெல்லாம் அவனுக்கு கர்மானுஷ்டானமாக அமைந்திருக்கு அதுல ஆசை இல்லை ஈடுபாடு இல்லை இருந்தாலும் சாஸ்திரம் சொல்லிடுறோன்ற ஈடுபட்டிருக்கும்படியான நிலை இது சம்மதமான விஷயம் ஆகவே விகித விஷயம் என்பது நிஷித்த போகம் போலே அதாவது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த விஷயங்களை அனுபவிப்பது என்பது நரகத்துக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடியது மிக தாழ்ந்ததாக அமைந்திருக்கக்கூடியது என்னெல்லாம் காட்டி அதையெல்லாம் தடுத்துள்ள ஆனால் தன்னுடைய கிரகத்தில் தன்னுடைய பத்னியோடு அற்புதமாக இவன் ஆனந்த பண்ணிக்கொண்டு தர்ம ரீதியாக நடைபெறுவதிலே என்ன தவறு ஒரு தோஷமே இல்லையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த விஷயத்தினுடைய நிவர்த்தி அந்த விஷயத்தை தடை செய்து கொண்டு நாம் இருக்கும்படியான நிலை இருக்கிறது அது ஏற்றம் மிக்கது காட்டும்படியான விஷயம் இந்த வார்த்தை அவர் தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது எப்படிப்பட்டது தெரிவிக்கும்படியான விஷயம் இந்த சேத்தனான ஜீவாத்மா மகாரவாச்சியன் இருக்கிறானே அகாரவாச்சியினான எம்பெருமான் ஒருத்தனுக்கே அறிவப்பட்டவன் அகாராச்சோ விஷ்ணு ஜெகது உதயலட்சா பிரளயகிறது மகாராச்சோ ஜீவஹா தது உபகரணம் வைஷ்ணோவிதம் உக்காரஹ அனன்யாரம் நியமேதி சம்பந்தமனையோ திரைசாரஸ்திரயாத்மா பிரணவயமர்த்தம் சமதிஷது அகாரவாச்சியினான பகவானத்தவர மற்றொருத்தனுக்கேவன் அடிமப்பட்டதில்லை இதுதான் அனன்யார்கேஷத்வம் அனன்யார்கேஷத்வம் என்று முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக நம சப்தம் அமைந்திருக்கிறேன் உடமை பொருள் என்னைத்துக் கொள்ளுவதிலே கூட எனக்கு அன்பயம் கிடையாது பகவான் நிறுத்தம் தான் ரட்சிக்க வேண்டும் என்னும்படியானது இது மற்றொரு விஷயம் ஆத்மஸ்வரூபத்தில் மூன்றாவதாக காட்டப்படுவது நாராயணனாயா நான் நாராயணனுடைய அனுபவத்துக்கு உரிய அமைந்திருக்கிறே என்று சொன்ன நம்முடைய கூடியது உண்மையான நிலைக்கு முரண்பட்டதாய் அமைந்திருக்க கூடியதாய் அமைந்திருக்கும்படியான விஷய நிவிறி என்பது பிரபந்தனுக்கு அவர் காட்டிருக்கிறாரோகாச்சாரியூக்தியுடைய பாரமான வைபவம் தெரிவிக்கிறார் ஏற்ற அதிகம் அந்த வேதாந்த கிரந்தங்களிலேயும் கூட பலபடியாக அமைந்திருக்கின்றன சில பேருடைய கிரந்தங்களை பார்ப்போமே ஆனால் தத்வார்த்தங்கள் இங்கொன்னு இருக்கும் அப்புறம் ஒரு நூறு பக்கம் கல் இன்னொரு இடத்துல இருக்கும் நடு இருக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அர்த்தவாத வாக்கியங்களாக இருக்கும் இல்ல ரசமா சொல்றேன் ரசமா சொல்றேன் ரசோக்தியாக அமைந்திருக்கும் இல்ல சாட்டுவாக தங்களுடைய சமத்காரத்தை காண்பிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கும் இல்ல அலங்கார உத்திகளாக ஜம்பிளிங் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்ற அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியவை ஆனால் ியருடைய ஸ்ரீசுக்திகள் அனைத்தும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தத்துவமான அர்த்தத்தை தெரிவிக்கும்படியானது தெரிவிக்கும்படியானது ஏனென்றால் அனைத்துமே எப்படி அமைந்திருக்கின்ற அமைந்திருக்கும்படியான ஸ்ரீசூக்திகள் தத்துவத்ய விவரணமாய் அமைந்திருக்கும்படியான ஸ்ரீசூக்திகள் அதாவது ஆத்மா கடை தேறுவதற்கு வேண்டும் அர்த்தங்கள் உண்டோ அதை மாத்திரம்தான் தெரிவிக்கிறாரே வழிய மற்றொரு அர்த்தத்தை அற்புதமாக காட்டினார் நமக்கு எது பிரமாணம்னா வேத பிரமாணம் அமைந்திருக்கும்படியான கிரந்தங்கள் அனைத்தும் பிரமாணம் அந்த வேதாந்த சாரமாய் அமைந்திருக்கும்படியான இரகசியத் திரயம் பரம பிரமாணம் அந்த ரகசியத் திரயத்தினுடைய அர்த்த விவரணமாகத்தான் பிளலோகாச்சாரியனுடைய கிரந்தங்கள் அமைந்திருக்கிறபடியாலே இது பிரமாண ட்சணம்னு காட்டப்படுது அதுக்கு மேல பிரமேய ரட்சணம் பண்ணுதல் என்பது பெரிய பெருமாளுக்கு கல்தர சமர்ப்பித்துவிட்டு நம்பெருமாளை தான் எழுளப் பண்ணிக்கொண்டு அந்த உருக்கானுடைய படையெடுப்பின் போது எவ்வளவு சிரமப்படுகிறார் அத்தனை பேரையும் அத்தனை பேருடன் கூட சென்று ஜோதிஷ்குடி என்னும்படியான இடத்திலே இவர் திருநாட்டுக் கெழுந்தொழினார் நூத்தாறு திருநக்ரங்கள் எழுந்தொருளியிருந்தார் ஜேஷ்ட சுத்தி அன்னை தினம் திருநாட்டுக் கெழுந்தொழினார் என்ற இவருடைய சரித்திரமானது காட்டப்படுகிறது ஆக பரமசாத்விகராக எழுந்தொருளியிருந்தவர் மகாவித்வானாக மகாத்மாவாக அனைத்துயரையும் வாழ்வதற்காக பிறந்திருக்கூடியவராக இருக்கலாம் வைபவங்கள் அப்பிரத்தி ஒரு ஒரு கிரந்தத்தையும் அடியிருக்க அறிமுகம்மை என் சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணலாம் நினைக்கிறேன் முதல்லேபிராக வைத்துக் கொண்டிருப்பது முதல்ல ஒருத்தனும் அதிகரிக்க வேண்டும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்னா தான் ஆர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தான் ஆர் என்பதை தெரிந்து கொள்ளும்படியான விளக்கண கிரந்தமாக அமைந்திருக்க கூடியது அதுதான் திருமந்திரத்வய சரமஸ்லோகங்கள் ஆகிற இரகசியத்யம் காட்டப்படுது அந்த இரகசியத் திரயத்துக்கு பல கிரந்தங்கள் இருந்தாலும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காலக்ஷேப கிரந்தமாக கொண்டிருக்கும்படியான நூல்தான் முமுற்றுப்படி என்னும்படியான கிரந்தமாக இருக்கிறது ஆரம்பே முக்கு அறிய வேண்டும் ரகசியம் ஒண்ணுன்னு ஆரம்பிக்கிறபடியாலே முமுட்சுப்படியே பெயர் அமைந்திருக்கிறது அமலநாதிபிரான்னு ஒரு பிரபந்தம் ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா ஆரம்பமே அமலநாதிபிரான் இருக்கிறபடியாலே கண்ணினிருத்தாம்போன்னு பிரபந்தம் ஆரம்பமே கண்ணினிருத்தாம்போன்னு இருக்கிறபடியாலே அதேபோல இது முமுச்சுப்படியின் இந்த கிரந்தத்துக்கு திருநாமம் ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா வேற காரணம் இல்ல அறிய வேண்டும் ரகசியம் முன்னு ஆரம்பிக்கிறபடியாலே முகூச்சுப்படி என்னும்படியானது அமைந்திருக்கிறது என்று காட்டுகிறார்கள் முதல் முதலிலே ரகசிய விவரணமாக அமைந்திருக்கும்படியான கிரந்தம் நமக்கு இப்ப கிடைக்கிற கிரந்தங்களுக்குள்ள ஸ்ரீ பராசர பட்டருடைய அஷ்ட ஸ்லோகிதான் முதல் கிரந்தமாக அமைந்திருக்கிறது எட்டு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன அதுல அவர் என்ன கிரமன் காட்டுறாருனா முதல்ல திருமந்தத்துக்கு விவரணமாக ரெண்டு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன நான்கு ஸ்லோகங்கள் அதற்கு மேல ரெண்டு ஸ்லோகங்கள் துவயமந்திரத்துக்கு விவரணம் அதற்கு மேல சரமஸ்லோக விவரணமாக அமைந்திருக்க கூடியவை எட்டு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன திருமந்திர துவய சரமஸ்லோகம் இதுதான் நமக்கு இலக்கணமான உபதேச பரம்பரையிலேயும் இதே கிராமம் தான் வருகிறது காலக்ேப பரம்பரையிலேயும் இதே கிரமந்தான் வருகிறது இந்த கிரமத்துக்கும் திருமந்திர சரமஸ்லோக துவயம் மத்த கிரந்தங்கள்ல முதல்ல திருமந்திரம் அடுத்து ஒன்னு வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரே பிள்ளோகாச்சாரியர் ஒரு கிரந்தத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கார் இன்னொரு மாத்தி சொல்றாரு நகாளவனிகள் மூற்றுப்படி வியாக்கியான அவதாரிகளை சரியான அர்த்தத்தை காட்டுகிறார் ஒன்னுத்தி வேலைன்னு இருக்கு மத்தொன்னு அனுஷ்டான வேலைன்னு இருக்கு ஆக திருமந்திரமஸ்லோகம் என்பது விஷயத்தை தெரிந்து கொள்ளும்படியான காரணம் காட்ட முதல்ல பிரணவம் இருக்கிறது அந்த ஓம் காரமான பிரணவத்தினுடைய விவரணம்தான் நமஹா நாராயணாயா என்னும்படியான மந்திர சேஷம் இருக்கிறது ஆக பிரணவம் ஒரு சப்தம் ஓரக்ஷரம் இந்த ஓரட்சரத்தினுடைய விவரணமாக அமைந்திருக்கக்கூடியதுதான் மந்திர சேஷமாக அமைந்திருக்கக்கூடிய பதத்வயம் ரெண்டு பதங்கள்னு காட்டுகிறார்கள் இந்த ரெண்டு பதங்களுடைய விவரணம் தான் வாக்கிய துவயம் திருமந்த துவயமந்திரத்திலே இருக்கக்கூடிய பூர்வகண்டம் உத்தர கண்டமாக அமைந்திருக்கும்படியான வாக்கியத்வயம்னு காட்டப்படுது இந்த ரெண்டு வாக்கியத்தினுடைய விவரணமாக அமைந்திருக்கக்கூடியதுதான் ரெண்டு பாதிகள் அர்த்தத்வயம் அதாவது சரமஸ்லோகத்திலே பூர்வார்த்தம் சரமஸ்லோகத்திலே உத்தரார்த்தம்னு காட்டியிருக்கிறார்கள் ஆக விவரண விவரிணி பாவத்துக்கு அனுகுணமாக திருமந்திர துவய சரமஸ்லோகம் என்பதை கிரமமாக அனுசந்தானத்திலே கொண்டிருக்கிறோம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது மாத்தபடிய தெரிந்து கொள்கிறோம் சொல்லும்படியான வாக்கு இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தானங்களோட சேர்த்தி என்று காட்டுகிறார் ஆச்சாரியிலே அழகி மனவாள பெருமாள் நாயனார் அதாவது மந்திரத்தோட சேர்த்தி விதியோட சேர்த்தி அனுசந்தானத்தோட சேர்த்தி மந்திரத்தோட சேர்த்தி நான் திருமந்திரம் முதல்ல மந்திரத்தை தெரிஞ்சோம் அதனால் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அந்த மந்திரத்திலே சொல்லி இருக்கிறபடி அனுஷ்டானம் செய்ய சொல்லணுமே அதுதான் விதி அதுதான் சரமஸ்லோகத்தில் விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் மேலே மந்திரத்திலே பிரபத்தியை பற்றுகிறேன் என்கிறபடியாலே அது அனுஷ்டான ரகசியம் அனுசந்தான ரகசியம் என்று காட்டுகிறார்கள் இப்படி காட்டுகிற போது ஒன்னு விதி அனுஷ்டுணமாக வரக்கூடியது அனுகுணமாக வரக்கூடியது என்று மூணு பிரகரணங்களிலே திருமந்திரமோகங்களுடைய அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது மோட்சம் உண்டாம் போது அமைய வேண்டும் இந்த கிராமத்தில் இதனுடைய பௌர்வாபரியக் கிரமம் எப்படின்றதே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்குது ஆனாலும் கூட பிரலலோகாச்சாரியருடைய கிரந்தங்களில் இருந்து கொண்டே இந்த மூச்சுப்படியில பல கிரந்தங்களை உதாரணமாக காட்டியிருக்கிறார் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் அர்ச்சிராதிபதியிலே சொன்னோம் பிரமேயசேகரத்துல கண்டுகொள்வது என்று இப்படின்னு கிரந்தங்களை காட்டி இருக்கிறபடியாலே அந்தந்த கிரந்தங்களுக்கு பிறகுதான் நூற்றுப்படியான கிரந்தம் அவதரித்ததுன்னு சொல்லப்படுறது அடுத்ததாக தத்துவத் மோட்சம் உண்டாம் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாக வேண்டும்ன்னு காட்டுகிறார் இந்த தத்துவத்ரயமாவது என்னதுன்னா அறிவுக்கு இருப்பிடமாயிருக்கக்கூடிய தத்துவம் அறிவுக்கு இருப்பிடம் இருக்கக்கூடிய தத்துவம் பரம சேத்தனான பகவானாகிற தத்துவம் என்னும்படியான மூன்று தத்துவங்கள் இந்த மூண பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்மை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் நாமார் நமக்கு என்ன தகுதி என்ன அதிகாரம் நம்முடைய ஸ்வரூபம் என்னான்றதுக்காக இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடிய விட வேண்டிய விஷயம் எது தெரிந்து கொள்வதற்காக அசேதனங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்த வேண்டிய விஷயம் எது என்று தெரிந்து கொள்வதற்காக பரம சேதனான எப்பெருமானையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும்படியான இந்த கிரந்தமாக அமைந்திருக்கிறது மூச்சு படிக்கும் தத்வத்ரயத்துக்கும்னபோகனத்துக்கும் சுவாமி மனபாலவாமனிகள் அதி விபமான அற்புதமான தியாக்கியானம் நிர்ஹித்திருக்கிறார் இந்த மூன்றையுமே காலக்ஷேப கிரந்தங்களாக கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஒருவர்களான பெரியவர்களும் நாமும் அத்தனை ஸ்ரீ கொண்டிருக்கிறார்கள் இந்த தத்துவத்ரயமானது இருநூத்தி சூத்திரங்களை கொண்டிருக்கும்படியானதாக அமைந்திருக்கிறது அதுக்கு மேலே அர்த்த பஞ்சகம் என்னும்படியான கிரந்தம் அறிய வேண்டும் அர்த்தம் இந்த அஞ்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம் தெரிந்து கொண்டு விட்டோமேயானால் வேற எது தெரியல என்னன்னாலும் பரவாயில்லை பிராப் சிரமணோ ரூபம் பிரத்யேகாத்மன பிராப் ஃபலம் பிரபே தாப்விரோ வதந்த சகலாவேத ஒன்று <Sessly> <Sessly> ஒவ்வொரு நிலை ஐந்து அமைந்திருக்கிறபடியாலே இருபத்தைந்து அர்த்தங்களை காட்டும்படியான கிரந்தம் தான் அர்த்த பஞ்சகம் அமைந்திருக்கிறது ஆக ஜீவர்களை பார்ப்போமேயான நித்தியர்கள் சில பேர் முக்தர்கள் சில பேர் இருக்க பக்தர்கள் சில பேர் இருக்கா கேவலர்கள் ஐந்து பேராக காட்டியிருக்கும்படியான விஷயம் இதுவரூபத்துக்கு அனுகுணமான விஷயமாக காட்டியிருக்கிறார் அடுத்தது பரஸ்வரூபம் எம்பெருமான் ஐந்து நிலைகளிலே தான் எழுந்தொழுக்கிறானே பரத்வியூக விபவ அந்தபடியான ஐந்து நிலைகளிலே அந்த எம்பெருமான் தான் எழுந்தொழுக்கும்படியான இருப்பு இது பரஸ்வரூபம் பரஸ்வரூபம் காட்டுகிறார் அதற்கடுத்த बढ़िया है षार्थ स्वरूप अड़ियाव क தர்மம் அதுவும் அடைய வேண்டிய பலன்தான் அர்த்தம் அதுவும் அடைய வேண்டிய பலன்தான் காமம் அதுவும் அடைய வேண்டிய பலன்தான் அதுக்கு மேல ஆத்மானுபவம் அதுவும் சில பேர் அடைய வேண்டிய பலனா சொல்லி இருக்கார் ஆனால் மோட்சம் உத்தம புருஷார்த்தம் என்ன காம ஆத்மானுபவங்கள் மோட்சம் என்னும்படியான இந்த ஐந்து அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றனவே இதத்தான் அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகத்திலே புருஷார்த்த ஸ்வரூபமாக காட்டியிருக்கும்படியான விஷயம் அதுக்கு இந்த புருஷார்த்தங்களை பெறுவதற்கு ஆச்சாரியன் இவன் நம்மவன் அபிமானித்தாரேயானால் அது ஒரு உபாயம் ஐந்து உபாயங்கள் காட்டியிருக்கிறார்கள் இப்படி இருந்தும் கூட எவெருமானை அடைவொட்டாமல் தடுக்கும்படியான தடை புருஷார்த்தத்தை பெறவட்டாமல் தடுக்கும்படியான விரோதி அது என்னன்னு கேட்டா அந்த விரோதிகள் அதையும் ஐந்து விரோதிகளாக காட்டும்படியான விஷயம் விரோதி பரப்ப விரோதி உபாய விரோதி பலவிரோதி பிராப்தி விரோதி என்று ஐந்து விரோதிகளை காட்டி விவரிக்கிறார் இது ஒன்னு ஒன்னும் விவரிச்சா இது மாத்தம்தான் கொஞ்சாசம் அமைந்திருக்கும் ஆகவே அடுத்தது ஸ்ரீவச்சன பூஷணமாகிற கிரந்தம் அன்னபுகள் முடும்பை அண்டலுலகாசிரியன் உலகாசிரியன் இன்னொருளால் செய்தகளை அவையிலும் ஒன்னில் திகள் வச்சன கூடத்தின் சீர்மை ஒன்னுக்கு இல்லை புகழை வெய்யிப்போது சத்திய பிரமாணம் பண்ணி தெரிவிக்கும்படியான வார்த்தையாக அமைத்திருக்கிறது அண்ணன் புகழ் உடும்படி அண்ணல் உலகாசிரியன் ஆச்சாரியர் இருக்கும்படியான செய்திருக்கும்படியான அவர் அனுகிரகித்திருக்கும்படியான அத்தனை கிரந்தங்கள் அஷ்டாத ரகசியங்களிலேயும் உன்னில் திகள் வச்சன பூடணத்தில் நினைத்து பார்ப்போமேயானால் திகழ் வச்சன பூடணத்தில் பிரகாசிக்கும்படியான ஸ்ரீவச்சன அமைந்திருக்கிறது அந்த சீர்மை பெருமை கிடையாது அர்த்தத்தினுடைய சீர்மையை காட்டும்படியான மிக உயர்ந்த கிரந்தமாக இது அமைந்திருக்கிறது புருஷகார வைபவம் கௌரவம் தீத்தம் சத்கு சேவனம் அஹைத்துக்கீம் குரு தாச்சூஷே அவதத்து ஜுரும் தயே திருமாஹ்தம் சீரருளையத்தம் ஆக புருஷகார வைபவம் சொல்லி இருக்கிற புருஷகார வைபவம் அது மேல உயம் எம்பெருமானை அடைகிறோமே அந்த எம்பெருமான உபாயத்தை பத்துகிறோமே அந்த வைபவம் என்ன அதையும் படியான முகத்தாலே திகாரி கிருத்தியம் அப்படிப்பட்ட உபாயத்தை பத்தும்படியான அதிகாரிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் சித்தோபாய நிஷ்டர்கள் இந்த சித்தோபாய நிஷ்டர்களுடைய வைபவம் என்ன கிருத்தியம் அதுக்குரப்பியர்கள் தங்களுக்குள்ளைதயாம் இருக்கும்படியான விஷயம் அதற்குடியாக ஆச்சாரியனே நமக்கு பிராபிய பிராபகம் என்னும்படியான விஷயம் இந்த ஆறு அர்த்தங்களை காட்டும்படியானது அமைந்திருக்கூடிய மிக வசந்த கிரந்தமானார் அதனால் தான் ஆறு வஜனபோஷணத்தின் ஆழ்வொருள் எல்லாம் அறிவார் சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓராக அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததோ அது ஆறாவது ஒருத்தர் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ் அத்தனை அறிந்து கொள்ள முடியுமா தான் இங்கோ ஒருத்தர் தான் இருக்க ஆறு வச்சன பூஷணத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார் ஒருத்தர் அறிபவர் அமைந்திருந்தாலும் கூட ஆரது சொல் நேரில் அனுர்டிப்பார் ஆனா உள்ளபடியே அனுஷ்டிக்க கூடியவர்கள் ஆறு இருக்கான பிரலலோகஞ்சியர் வியாக்கியானம் எடுக்கிறார் மனவாள மாமணிகளை தவிர மற்றொருத்தர் இல்லைன்னு காட்டுகிறார் ஆக ஆரது நேரில் முதலே ஆரம்பத்தில் அதுவே முதல்ல கொஞ்சம் செய்தவர்கள் உள்ளாக்கி விட்டான் நன்மை அப்படிப்பட்ட நிலையிலே முதல்ல அவனிடத்தை பொறுமை காட்ட முடியுதா என்னமோ சொல்லிட்டான் என்ன பண்ணாமல் இருக்குமானா பிரதிகிரியே பண்ணாமல் அடிச்சானா திருப்பி ரெண்டடியா போட்டுடுவோம் அதுதானே பண்ணி கொண்டிருக்கிறோம் குத்தம் செய்தவர்கள் பக்கல் போறையும் அதுக்கு மேல அவனிடத்துல பொறுமை காண்பிக்க வேண்டும்ன்னு சொல்றாள் இது அனுஷ்டானம் பண்றதே கட்டும் அப்படி பொறுமையை ஒரு வேலை காண்பித்து விட்டாலும் கூட பாவி நன்னா இருப்பானா இப்படி பண்ணிட்டானே இப்படிதான் மையத்தோனுமே ஒழிய அவனிடத்தில் கருண்யாதிக்கம் காட்டத் தோனாதே எப்படிப்பட்ட கருண்யாதிக்கம் இன்றாக நம்மிடத்தில் இந்த காரியத்தை இந்த தவறை தவற்றை அவன் பண்ணிவிட்டு இருக்கிறபடியாவே அவன் எவ்வருமான் தண்டிப்பானே என் ஐயோ என்கிற இரக்கமாவது இருக்குமா அந்த இரக்கமும் கிடையாது அப்படி இருக்கிற பொழுது பொறையும் அந்த கிருப்பை வேண்டும் அதுக்கு மேல பொறையும் கிருப்பையும் சிரிப்பும் அவனை பார்த்தது சிரிக்கணும் இவனால எனக்கு மோட்சத்துக்கு ஏதாவது தடை பண்ண முடியுமா ஒரு நாளும் பண்ண முடியாது திருஷ்ட பலத்துல எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற பணம் காசுல தடை பண்ணலாம் என்னுடைய சரீரத்துக்கு ஏதாவது ஒரு விளைவிக்கலாம் என்னுடைய ஆத்மாவுக்கு இவனால் ஒரு விளைவிக்க முடியாது என்னுடைய மோட்சத்துக்கு நான் பெரும்படியான மோட்சத்துக்கு தட விளைக்க முடியாது என்ன இவன் அந்த ஞானம் கூட இல்லாமல் இவ்வளவு அபுத்தனாக இருக்கிறானே ஒண்ணுமே தெரியாதவனாக இருக்கிறானே என் அவனை பார்த்து சிரிக்கணும் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணனும் இவ்வளவு மூடனாவா இருப்பான் ஒருத்தன் என்ன அது மாதிரி பண்ணுவோம் ஒரு நாள் பண்றதில்லை ஆறு அச்சர பூடனத்தின் ஆள் பொருள் எல்லாம் அறிவார் ஆரந்த சொல் நேரில் அதை நட்டிப்பார் அதுக்கு மேல உகப்பும் உகப்பும்னு சொன்னா அவனிடத்துல உகக்க வேண்டும் என்னன்னா இந்த சம்சார மண்டலம் எனக்கு விரோதி சாம்சாரிகமான விஷயங்கள் எனக்கு கிடைக்க விட்டாமல் பண்ணி எனக்கு இத்தனை விதமான என்னுடைய விரோதியை இவன் பரிபவப்படுத்தி இருக்கிறான் ஆகவே என்னுடைய விரோதிக்கு ஒருத்தன் விரோதம் பண்ணா அவனை பார்த்து சந்தோஷம் அந்த சந்தோஷப்படுவோமான ஆதவும் படமாட்டோம் அதுக்கு உபகார ஸ்மிருதி என்ன உபகாரம் பண்ணினான் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணி இருக்கிறான் ஏற்கனவே இந்த சரீரம் கழியாதா கழியாதா இந்த சம்சாரம் கழியாதான்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் நஞ்ச இதுல எனக்கு இருக்கிற ஆசையை கூட போக்கும்படியாக இவன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும்படியாக பண்ணி இருக்கிறான்னு அவனிடத்துல எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணான் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணான்னு சொல்லணும் அது சொல்லும்படியான நிலை நமக்கு இருக்கா அதனால்தான் ஒரு பெரியவர் மற்ற கிரந்தங்களை ஒரு சேத்தாலிட்டியை சொல்றது இப்படிப்பட்ட சொல்ல முடியாது ஆறு சொல் நேரில் அனுட்டிப்பாரு காட்டும்படியானதாக அமைந்திருக்க கூடியது ஆக ஸ்ரீவஜன பூஷணம் அடுத்ததான கிரந்தம் அச்சிராதி அர்ச்சிராதினா களம் பல வேஷம் எப்படி இருக்கக்கூடியது நாம் பகவானை அடைந்து நாம் அனுபவிக்கும்படியான அனுபவம் அமைந்திருக்கிறதே சூழ்விசும்பணமிகள் தூரிய முழக்கினா என்னும்படியான பத்து பாசுகத்திலே ஆழ்வார் என்ன அர்த்தத்தைக் கண்டாரோ எம்பெருமான் ஆழ்வாருக்கு தான் காட்டி நுழைனார் மோட்சத்துக்கு அதாவது பரமபதத்தை எய்துவதற்கான ஒரு அனுபவம் அந்த போகர் வழியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மார்க்கம் எப்படி இருக்கும் என் ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்தார் ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார் என் செய்வார் இன்னைக்கு இவ்வளவு ஆக்கி வச்சிருக்கியே அனாதிகாலம் சம்சார மண்டலத்துல உழன்று கொண்டிருந்தேனே அன்னைய தினத்துல என்ன அந்த மாதிரி பண்ணி வைத்ததற்கு என்ன காரணம்னா நிறுத்தர பிரசனம் இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா எப்படிமானாலே பதில் சொல்ல முடியல இப்ப ஆழ்வாருக்கு பராக்க காட்ட வேண்டுமே என்ன பராக்க காட்ட முடியும் இந்த கேள்வியே மறக்கடிக்க வேண்டுமே என்ன மறக்க அடிக்கிறது பரமபதம் போற வழியெல்லாம் காட்டும் என்னமாருக்கும் தெரியுமா சூழ்ச்சும் வணிமையில் உடனே ஆழ்வார் அதில் ஈடுபட்டு விட்டார் அந்த விஷயத்தை அதுல என்ன விஷயங்களை காட்டியிருக்கிறாரோ அதையே அற்புதமாக சாஸ்திர சம்பந்தமான அந்த விஷயத்தை தன்னுடைய பிளலோகாச்சாரியிருக்கக்கூடிய விஷயம் அதற்கு அடுத்தபடியாக பிரமேயசேகரம் இந்த பிரமேயசேகரம் அதுண்டானால் அதுண்டானால் அதுண்டானாலும் வரிசையாக வந்து அதாவது முதல்ல பகவானுடைய கருண்யாதி காரணம் இந்த காருண்யாதிரேகம் வழியாக கடைசியில் அந்த பகவானை அடைந்து நாம் அவனிடத்தில் கைங்கரியம் பண்ணுகிறோமே ஆறு வரைக்கும் இருக்கும்படியான விஷயத்தை தான் பிரமேய சேகரத்திலே தெரிவிக்கிறார் பகவத் கிருப்பையை தொடங்கி கைங்கரியம் அளவாக இருக்கும்படியான அத்த நிலைகளையும் காட்டும்படியான விஷயம் இது பிரமேய சேகரத்திலே காட்டியிருக்கிறார் பிரபன்ன பரித்ராணம் அந்த கிரந்தத்தில் ஆச்சரியமான விஷயத்தை காட்டுகிறார் ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் பிரச்சகரல்லர் என்மிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் பிரபன்ன அதிகாரியான ஒருத்தனை எர்களே இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அவரெல்லாம் என்னமா சொல்ல நமக்கு அதாவது தகப்பனா இருக்கிறார் பத்னி இருக்கிறார் பர்த்தா இருக்கார் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவெல்லாம் ஒருத்தொருத்துணையை ரசணத்தை பண்ணி கொண்டுதானே இருக்க ஒரு தகப்பனா தன்னுடைய குழந்தையை ரசிக்கிறது இல்லையா தாயார் ரெண்டு சகோதரன் தம்பியை ஒரு பர்தா இல்லையா இப்படி எல்லாரையும் கூடியவர்கள் தான் ரட்சகன் மத்தவா இரட்சகர் அல்லவர் என்று சொல்லுகிறாரே இது நியாயமா கேட்டா அதத்தான் நிரூபித்து காட்டுகிறார் பிரபந்த பரித்ராணம் என்னும்படியான கிரந்தத்திலே பிராத்தாக்கள் ரட்சகர்களா இல்லையா என்பதை ஆறு போய் பார்க்க வேண்டும்னா வாலி ரட்சக போது பிர சொல்லும் ரா போது பிர உதாரணமாக காட்டி விஷயம் காட்டுகிறார் புத்திரர்கள் ரஷகரா தகப்பனாருக்கு பையன் இரட்சகனாக அமைந்திருக்கிறானா இருக்க முடியாதே ஏனால் மிகப்பெரியவர் பிரம்மா ஐந்து தலைகளுடன் கூடியவராக இருந்தார் அவரிடத்தில் அபச்சாரப்பட்டு ஒரு தலை கல்லினர்தான் அவருடைய புத்திரனான பாருங்க முடிந்ததோ கைகையை பாருங்க முடிந்ததோ அவள் முடியவில்லை ஆகவே மாதா பிதாக்களும் அல்ல அதுக்கு மேலா ரெட்சகன் அல்லவா நான் ஒத்திரிலே அஞ்சு பேர் இந்த மலமலையாக அமைந்திருந்தார்கள் அந்த ஐந்து பேரும் திரௌபதி முடிந்ததானை அதே மாதிரியாக நலம் என்பான் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுடைய பத்தினிக்கு துணையாக இருக்க வேண்டியவன் ஒரே வஸ்திரத்தை ரெண்டு பேரும் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ராத்திரியோட ராத்திரியாக ஒரு கத்தி கிடைச்சது தன்னுடைய பகுதி வஸ்திரத்தை மாற்றம் அதில் இருந்து கத்தரித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டு அப்படிப்பட்ட கிடையாது கட்டுப்பட்டு இருக்கூடியவர்களை அமைய முடியாது என்று தெரிவிக்கும்படியான விஷயம் வந்து ஒருத்தரும் அமைய முடியாது என்பதை விஷயம் சங்கிரகம் என்னும்படியான கிரந்தம் துவயார்த்தம் தீர்க்கசரணாகதினது சாரசங்கிரகத்திலே இந்த சாரசங்கிரகம் என்னும்படியான கிரந்தத்திலே சுவாமி பிளலோகாச்சாரியர் அற்புதமான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார் அதாவது திருவாய்மொழி பத்து பத்துகளாக அமைந்திருக்கின்றன துவயமந்திரங்கள் பத்து பிரிவுகளாக அமைந்திருக்கின்றன ஆக ஒரு பிரிவுக்கும் திருவாய் மொழியினுடைய ஒரு ஒரு அந்த அர்த்தத்தை காட்டி முதல் பத்து தொடக்கமாக பத்தாம் பத்து பர்யந்தமாக இதுல முதல் அர்த்தம் இரண்டாம் அர்த்தம் மூன்றாம் அர்த்தம் என்று காட்டுகிறார் ஆக இது எப்படிப்பட்ட அனுபவமாக அமைந்திருக்குன்னா துவயார்த்தம் பத்தர்த்தமாக இருக்கக்கூடியது என்பதை பட்டர் தாமம் நேத்திருவம் நித்திய யோகம் சமுச்சித குணஜாத்தம் தனு உபாயம் கர்த்தவிய பாகம் து அதே கிரமத்தில் விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு பக்தனுடைய சொல்றது என்று ஒன்றொன்றாக விவரிக்கக்கூடிய கிரந்தமாக அமைந்திருக்க கூடியதுதான் இந்த சாரசங்கிரம் என்னும்படியான கிரந்தம் அதுக்கு மேல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு என்ன சாம்ராஜ்யம்னா சம்சார சாம்ராஜ்யம் ஜீவாத்மா தன் பெரிய சாம்ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கான் தன் பெரிய ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆக இவனை காட்டும் ராஜாவாக ராஜாதி ராஜா சர்வேஷாம்னு பகவான் இருக்கான்றதையே இவன் நினைக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே இவனுக்கு சாம்சாரிகமான இந்த சாம்ராஜ்யம் எப்படி அரசாட்சி செலுத்துகிறான் இவனுக்கு ஆறு ஆறு மந்திரிகள் என்னென்ன திருவால வட்ட கைக்கரியம் பண்றா இன்னும் பரிசெவியல் பண்றவா யாரு எல்லா விஷயத்தையும் என்ன சிரமப்படுத்துறது இந்த ஜீவாத்மாவை என்று காட்டி இந்த சம்சார மண்டலமாகிற ராஜ்யத்தை அப்படி வென்று எம்பெருமா நம்மை தனக்காக ஆக்கிக் கொள்ளுகிறான் என்று சேர்க்கிறான் மோட்சம் அடைவிக்கிறான் என்னும்படியான விஷயத்தையும் காட்டியிருக்கிறார் சாம்ராஜ்யம் என்னும்படியான அவர் காட்டுகிறார் நாம இருக்கமே நம்மை என்னமாக நாம் நினைக்க வேண்டும் நம்மை குறித்து நம்முடைய நினைவு எப்படி அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய தேகம் இருக்கிறதே சரீரம் இத பற்றி நம்முடைய நினைவு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய சாரீரகமான பந்துக்கள் இருக்கிறார்களே சரீர சம்பந்திகளான பந்துக்கள் அவளை குறித்து நம்முடைய நினைவு எப்படி இருக்க வேண்டும் மத்தம் பந்துக்கள் அல்லாத மற்ற சம்சாரிகள் இருக்கிறார்களே அவர்களை நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தேவதாந்திரங்கள் இருக்கின்றனவே அவைகளை நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அதுக்கு மேல ஸ்ரீ வைஷ்ணவாள பத்தி நாம் எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும் என்னும்படியான விஷயத்தை ஒன்பது விஷயத்தை காட்டுகிறார் இதற்கு நவரத்ன மாலை பேர் அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் நவவித சம்பந்தம் ஒன்பது விதமான சம்பந்தங்கள் அமைந்திருக்கின்றன காட்டுற நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கும்படியான சம்பந்தம் ஒன்பது விதமான சம்பந்தம் இதை எத இதை எது சொல்றதுன்னா திருமந்திரத்தை கொண்டுதான் இந்த அர்த்தத்தை விவரித்து காட்டுகிறான் பிதாஜகேஷி பர்தா ஜேயஹாரி சுவாமியாதார மகாத்மா சார் மனு ம இதெல்லாம் தான் சொல்லது ஆக ஒரு அக்ரட்சரமாகப்தப்தமாக பிரித்து அர்த்த காக்கும் விஷயம் அத்துக்கு ரெண்டர்த்த காரணம் உண்டு மத்தொன்னு உண்டு அதற்கு அடுத்தது ஆயா என்னும்படியான லுப்த சதுர்த்தி மறைந்திருக்கும்படியான நாலாவது வேற்றுமை அதற்கடுத்தது உகாரம் அதற்கடுத்தது அதற்கடுத்த அதாவது அவர் தக்கவனாக அறிபவர்களாக நாம் அமைந்திருக்கிறோம் நாம் ஆதேயமாக அமைந்திருக்கிறோம் அவன்யமாக இருக்கிறோம் தெரியுது நாம் அனுபவிக்கப்படும் பார்க்கிற போது நமக்கும் அவனுக்கும் இருக்கும்படியான சம்பந்தம் காட்டும்படியான விஷயம் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது எந்த காலத்திலேயும் இவன் முக்தனான தசையிலேயும் இங்கு சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற தசையிலேயும் எல்லா தசையிலேயும் இந்த ஒன்பது வித சம்பந்தங்கள் ஒரு நாளும் ஒழிக்க முடியாது அவன் நினைக்கணும் நினைச்சாலும் ஒழியாது நாம ஒழிக்கணும் நினைச்சாலும் ஒழியாது அப்படிப்பட்ட விஷயம் காட்டியிருக்கும்படியானது இது நவ சம்பந்தம் என்னும்படியான கிரந்தம் இதற்கு அடுத்தபடியாக இதுல காட்டக்கூடிய விஷயம் ரகசிய அர்த்தத்தை சுருக்கமாக காட்டும்படியான சுருக்கி காட்டக்கூடிய யாதிருச்சுக்கப்படி என்னும்படியான அந்த கிரந்தங்கள் இந்த இந்த இது பல அர்த்தங்கள் காட்டப்படுகின்றன சௌலபியம் காட்டியிருக்கிறார் கையுழவு போதும் பிடித்த சிலுவாய்க்கயிரும் சேனாபூரி விசரிதமான திருக்குழலும் தெருக்கு கிழே நாற்றிய திருவுடிகளுமாக இருக்கிற சாரத்திய வேஷம் அடிய அணிந்து கொண்டு எழுந்துள்ள இந்த மாம் சொல்றதுக்கு முன்னால தன்னுடைய சட்டையிலே அமைந்திருக்கும்படியான இருக்க அதான் திருமையை இங்கும் பாருன்னையும் பாரு நீ சப்தாதி விஷயங்கள் அபாரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால உன்னுடன் அதனுடைய சுவாபாவிகமான வர்ணத்தோடே இருக்கிறது ஆனால் ஒரு பிரபந்தம் கிடையாமையாலே என்னுடைய உடம்பு எப்படி வெளுத்து போயிருதுவா எப்படி வெளுத்து போயிருதுவா என்ன காட்டும்படியான விஷயம் அப்படின்னா அவன் எப்படி வியாமுத்தனா இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை இந்த மான் சப்தத்தை காட்டுகிற போது இந்த பரந்தபடியிலே காட்டியிருக்கும்படியான ஆச்சரியமான விஷயம் காட்டப்படுறது அதற்கு அடுத்தபடியாக மனவாள மாமனிகள் இந்த மூணு கிரந்தத்தை எடுத்துத்தான் மூச்சுப்படியுடைய அவதாரிகளை எடுத்து காட்டிக்கும் பின்பு மூச்சுப்படியாக அருளி செய்தது என்ன குறைன்னா யாதிச்சிக்கப்படுகின்றது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது பூர்ணமாக அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது சரி பரந்தபடின்றது ரொம்ப பெருசா இருக்கு அதனாலே அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது ஆயிரம் பக்கம் புஸ்தகம் இருக்கு அதுல என்ன அர்த்தம்னு உடனே சொல்லிட முடியுமா பூர்த்தியாக பராமரித்து தெரிந்து கொள்வது என்பது சிரமமா இருக்கும் அரை பக்கத்துல எழுதிட்டார்னா ஒண்ணுமே புரியலையே அறப்பக்கத்துக்கு ஆயிரம் பக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ரெண்டுமாக அமைந்திருக்க கூடியது பூர்ணமான ஜானம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனாலும் பூர்ணமாக ஜானம் கிடைக்கிறது இல்ல சுயப்பதிப்படின்றதற்கு அனதி விஸ்தரமாக அமைந்திருக்க கூடியது ஆக விஸ்தரமாகவும் இல்லை சங்கேபமாகவும் இல்லை ஆக சுருக்கமாகவும் இல்லை விரிந்தும் இல்லை அப்படி வாக்கியமாக அமைந்த பெக்கும் பேதைக்கும் அருகான்படியான ஒரு கிரத்தமானது பொருத்தமான கிரந்தாலும் சம்ஸ்கிருத வாக்கியங்கள் சம்ஸ்கிருத வார்த்தைகள் அவையெல்லாம் அபரிமிதமாக அமைந்திருக்கின்றன கூடவே வேத வாக்கிய பபுள் என்ற அர்த்தத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் என்பவர்கள் சில பெரியவர்கள் அதற்கடுத்தபடியான கிரந்தம் தத்துவசேகரம் தத்துவசேகரம் என்னும்படியான கிரந்தத்திலையும் கூட என்ன தெரிவிக்கிறார் அர்த்த பஞ்சகத்தையும் காட்டுகிறார் ஆனாலும் கூட பகவத் காரணத்துவத்தை பிரதானமாக சொல்லியிருக்கிறார் இம்பெருமான் காரணபூதன் இம்பெருமான் காரணபூதன் என்பதை வேத வேதாந்த வாக்கியங்களை கொண்டும் இத்தியாச புராணாதி வச்சனங்களைக் கொண்டும் அவர் நிரூபித்து காட்டியிருக்கும்படியான கிரந்தந்தான் தத்துவ சேகரம் என்பது ஆக இத்தனையோ ரகசியத் திரய விவரணமாக அதற்கும் மேற்பட என்ன காட்டுகிறார்னா துவயத்துக்குன்னே ஒரு தனி கிரந்தம் சரமஸ்லோகத்துக்குனே தனி கிரந்தம் பிரணவத்துக்கு சொல்லிவிட்டு தனி பிரணவம் என்னும்படியான கடைசியில தெரிவிக்கிறது விவருத்தமாகிறது மந்திரசேஷமும் விவருத்தமாகிறது முடிகிறார் அதனால இந்த தனி பிரணவத்தை பிரணவத்துக்கு மாத்திரம் அர்த்தம் இல்ல திருமந்திரத்துக்கு விவரணம்னு அர்த்தமும் எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட வஸ்துதா அவர் பண்ணி இருக்கும்படியானது பிரணவத்துக்கு வருணமாகத்தான் தனி பிரணவத்தை அவர் காட்டியிருக்கிறார் தனி சரவம் அர்த்தத்தை தனியான ஒரு கிரந்தமாக காட்டக்கூடியது என்று அர்த்த விசேஷங்களை காட்டியிருக்கிறார் இதுக்கு மேல அவருடைய கிடைக்காத கிரந்தங்கள் அதை பற்றி சுவாமி இருக்கிறாரானபடியாலே கிடைக்காத கிரந்தங்கள்னா அதை பற்றி அது எனக்கு தெரியாதுமானபடியாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தந்த கோஷ்டர் அடியூமான தெரிவித்துக் கொண்டு அடியர் விண்ணப்பித்த நிலையில் இருக்கும்படியான கோஷ்டியார் கலைந்து அனுபவிக்க வேண்டுமான பிரார்த்தனையோடு உபன்யாசம் நிறுத்திக்